ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு வருடத்தில் நம்முடைய பிதற்களைஉத்தேசித்து செய்யவேண்டியதான தர்ப்பண தினங்களை வரிசைப்படுத்தி பார்த்துனு இதுவரை மன்வாதி புண்ணியகாலத்தை விரிவாக நாம் தெரிந்துகொண்டும் அதாவது 14 மண்வாதி புண்ணிய காலங்கள் இவர்கள் கால தெய்வத்தைகளாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனு ஒரு மண்வாதி அப்படின்னா அதற்கு மண்வந்தரம் அப்படின்னு நமக்கு காலத்தை சொல்லியிருக்காள் ஒரு மண்வந்தரம் என்பது 30 கோடியே 85 லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கொண்டது ஒரு மன்வந்தரம் என்று காண்பிக்கிறது அதாவது தெய்விகானாம் யுகானந்தூ சகசிரம் பிரம்மணோ தினம் மன்வந்தரம் ததைவைக்கம் தஸ்யபாகா சதுர்தென்று காலவிதானம் போன்ற கிரந்தங்கள் காண்பிக்கிறது இத்தனை வருடங்களை கொண்டது ஒரு மண்வந்தரம் என்பது அதில் இப்போது நடக்கக்கூடியதான மண்வந்தரம் வைவஸ்வத மண்வந்தரம் அப்படின்னு பெயர் அப்படி இந்த காலத்தை நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுப்பது இந்த மண்வாதி புண்ணிய காலம்தான் காலத்தை நிர்ணயம் பண்ணி கொடுப்பது இந்த மண்வாதி புண்ணிய காலம் இந்த மண்வாதி புண்ணிய காலத்தினுடைய பெருமைகள் நிறையா காண்பிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான புண்ணிய காலம் வைத்திருத்தி புண்ணிய காலம் இந்த வைத்திருத்தி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இப்போ இதுவரையிலும் நாம் பார்த்த புண்ணிய காலங்கள் இப்போது மண்வாதி அப்படின்னு எடுத்துண்டால் ஒரு குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட பட்சம் குறிப்பிட்ட திதியில் வரக்கூடியது மண்வாதி அப்படின்னு வருது அது மாதிரி சில மாதம் பக்ஷம் திதிகள் சேர்ந்து வரக்கூடியது சில புண்ணிய காலங்கள் இந்த வைத்திருதி அப்படின்னா யோகங்கள் இருக்குது நாம் தினமுமே பஞ்சாங்கம் பார்த்து தின சுத்தி தெரிந்து கொள்ளணும் என்பது ஒரு முக்கியமான தர்மம் காலம்பரை எழுந்ததும் சுப்ரபாதம் சொன்ன பிறகு பஞ்சாங்க பட்டனம் பண்ணணும் ஐந்து விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்றது திதி வாரம் நக்ஷத்திரம் யோகம் கரணம் இதை ஐந்தையும் நாம் தினமும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு என்ன திதி வாரம் நக்ஷத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதிலே யோகம்னு வருதே அந்த யோகத்தில் வருவது இந்த வைத்திருதி என்கிற புண்ணிய காலம் ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கு என்ன யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ரோக கிடைக்கிறது அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் யோகங்கள் இருபத்தி அதில் சுப யோகம் அசுப யோகம்னு ரெண்டாக பிரிச்சிருக்கா இந்த இருபத்தி ஏழுக்குள்ளே 9 யோகங்கள் அசுப யோகம்னு பெயர் விஷ்கம்பம் அதிகண்டம், சூலம் கண்டம் வியாகாத்தம் வஜ்ரம் வியதீபாத்தம் பரிகம் வைதிருதி என்று இந்த ஒன்பது யோகங்களும் அசுபயோகமாக சொல்லப்பட்டிருக்கு அசுரர்களுடைய நாமாவாக இந்த யோகங்கள் வருது ஆகையினாலே நாம் சங்கல்பங்கள்லாம் சொல்கிற பொழுது கூட சில இடங்களில் வாரம் சொல்லுவோம் நட்சத்திரம் சொல்லுவோம் திதி சொல்லுவோம் யோகம் கரணத்தை நேரடியாக சொல்கிறது இல்லை சுபயோக சுபகரண அப்படின்னு சொல்லுவோம் சங்கல்பத்தில் ஏன் அப்படி ஒரு அப்படி ஒரு முறையாக அமைச்சிருக்கா அப்படின்னா இந்த அசுரர்களுடைய நாமாவை அங்கு சொல்லும்படியாக நேரும் என்பதனாலே சுபயோக சுபகரணன்னு சொல்லிடுவா இதெல்லாம் அசுரர்களுடைய நாமாவாக இந்த அசுப யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆயினாலே இன்னைக்கு அத்திகண்ட யோகமாக இருந்தால் புனர்வசோ நட்சத்திர யுக்தாஜாம் அத்திகண்ட நாம யோக அப்படின்னு சொல்லும்படியாக வரும் சங்கல்பத்தில் இந்த அதி என்பது ஒரு அசுரனுடைய நாமாவாக சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே சுபயோக சுபகரணுன்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு இந்த ஒன்பது யோகங்களும் அசுபயோகமாக இருப்பதினாலே இந்த ஒன்பது யோகங்கள் சேர்ந்த தினத்தில் நாம் சுபகர்மாக்களை தவிர்க்கணும் என்று காலவிதானம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது விஷ்கம்ப நாம யோகம் அத்திகண்டநாமயோகம் சூலநாமயோகம் கண்டநாமயோகம் வியாகாத்த நாமயோகம் வஜ்ரநாமயோகம் வியதீபாத்தநாமயோகம் பரிகநாமயோகம் வைதிருதிநாமயோகம் இந்த ஒன்பது யோகங்கள் என்றைக்கு வருதோ அன்றைக்கு நாம் சுபகர்மாக்களைத் தவிர்க்கணும் மேலும் அன்றைய தினத்தில் பைத்திருக்கமான தினமாக நமக்கு காண்பிச்சிருக்கார் இந்த யோகங்கள் சேர்ந்த தினத்தில் நாம் வப்பனம் செய்து கொள்ளக்கூடாது அதேபோல் சுப கர்மாக்களை தவிர்க்கணும் பைத்திருக்கமான கர்மாக்களை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதில் கடைசியில் வரக்கூடியது இந்த வைத்திருதி என்கிற புண்ணிய காலம் இது மாதத்தில் ஒரு தடவை வரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வைத்திருத்தி யோகம் இது பித்தர்களுக்கு ரொம்ப அக்ஷயமான திருப்தியை கொடுக்கக்கூடியது என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது திருத்தி அப்படின்னு பேர் இது இருக்குது ஜோதிஷத்திலே வைத்திருத்தின்னு காண்பிச்சிருக்கா அப்படி இது ஒரு முக்கியமான யோகமாக சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான பிதகர்மாக்கள் ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அன்றைய தினம் நாம் தர்ப்பணம் பண்ணணும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணம் வைத்திருத்தி ஸ்ராத்தம் என்று காண்பிச்சுருக்கா அந்த வைத்திருத்தி ஸ்ராத்தத்தை தர்ப்பணரூபமாக அன்றைய தினம் செய்யணும் மேலும் இந்த வைத்திருத்தி யோகத்திற்கு என்ன விசேஷம்னா ரொம்ப வருஷமாக திச்சி தெரியாமல் ஸ்ராத்தம் செய்யலைன்னா வைத்திருத்தி நாம யோகம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு திதி தெரியாதவர்கள் ஸ்ராத்தம் செய்யணும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வைத்திருத்தி புண்ணிய காலம் திதி மறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த வைத்திருதி நாம யோகம் எந்த திதியில் வருதோ அந்த திதியை எடுத்து என்று நமக்கு ஹேமாத்ரி என்கிற கிரந்தம் காண்பிக்கிறது அந்த அளவுக்கு விசேஷமான தினம் இந்த வைத்திருதி புண்ணிய காலம் இதை அந்த புண்ணிய காலத்தில் முகூர்த்தங்களையோ சுபகர்மாக்களையோ தவிர்த்து அன்றைய தினம் இந்த தர்ப்பணத்தை செய்வது பித்ருக்கர்மாக்களை செய்வது என்று வச்சுக்கணும் மேலும் காலவிதானத்தில் சொல்கிற பொழுது நாம் நாந்தி ஸ்ராத்திற்கோ ஒரு முகூர்த்தத்தை ஒட்டி செய்யக்கூடிய நாந்தி ஸ்ராத்திற்கோ அல்லது வருடா வருடம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்களுக்கோ வஸ்துக்கள் சாமான்கள் வாங்க போகிற பொழுது என்றைக்கு சாமான்கள் வாங்கணும் என்று சொல்லும் பொழுது வைத்திருதி என்றைக்கு வருதோ அன்றைக்கு சாமான்கள் வாங்கினால் பித்திருக்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது அப்படின்னு காலவிதான கிரந்தமானது நமக்கு சொல்கிறது வைத்திருத்தி என்றைக்கு வருதோ அன்னைக்கு போய் நாம் சிராதத்திற்கு வஸ்திரம் வாங்குறதோ வஸ்துக்கள் வாங்கிறதோ அன்னைக்கு வாங்கிறது அப்படின்னு வச்சுக்கணும் அப்படி பிதர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியதான தினமாக இந்த வைதிருதி புண்ணிய காலம் இருக்குது அன்றைய தினம் நாம் அவசியம் நம்முடைய பிதற்களை உத்தேசித்து தர்ப்பணத்தை செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்